சூரராஜ் செல்வம் போல் சீர்கபே என்னாசான் வீரராக வறுக்கப்போர் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூர் கவி அருடைய செய்த ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பு உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால்பிகை திருமதி கே லட்சுமிபாய மேலவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் முப்பது ரத்னாம் மண்டனாய பிரபவதி நியதோத்தேச லப்தாவகாசம் வஹ்னை தார்வாதி தக்தும் நிஜ ஜடிமதயா கர்த்தும் ஆனந்தம் இந்தோஹோ त्रैलोक्य तद्वो एव यच्चक्यूषाजो सूर्य रत्न அக்னியனுடனும் சந்திரனுடனும் ஒப்பு நோக்கி மயூரகவி இந்த மூன்றுக்கும் இல்லாத சிறப்புகள் சூரியனுக்கு உள்ளன என்று சொல்கிறார் அவை என்ன என்றால் ரத்தனங்கள் சில இடங்கள்ல சில காலங்களில் மட்டும்தான் ஒளிவிடும் சூரியன் அப்படி இல்லை அக்னி பிறகு முதலியவற்றைத்தான் எரிக்கும் எல்லாவற்றையும் எரிக்காது சந்திரன் ஒளி தருகிறான் ஆனால் அவன் குளிர்ச்சி பொருந்தியவன் சூரியனிடம் உள்ள வெப்பம் அவனிடம் இல்லை ஆனால் சூரியனோ எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் ஒளிவிடுகிறான் அவன் தன் உஷ்ணத்தினால் சகல தீமைகளையும் எரிக்கிறான் சூரியனால் கொளுத்தப்படாதது என்பது ஒன்றுமே இல்லை இந்த காரணங்களாலே சூரியன் எல்லாவற்றை விட மேம்பட்டு இருக்கிறான் அந்த ஆதவன் உங்களுக்கு சகல நன்மைகளையும் செய்யட்டும் என்று வாழ்த்துகிறார் இந்த ஸ்லோகத்தில் முதல்ல பொருள் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்லிடுறேன் ரத்னா நாம் ரத்தனங்களுடைய மண்டனாய என்றால் அலங்கார வளைவு அதாவது ஒளி விடுதலையா அந்த அலங்காரம் ஒளி அலங்காரம் பிரபவதி ஏற்படுகிறது எப்போனா நியத்த சில குறிப்பிட்ட உத்தேச லப்த அவகாசம் அவகாசம்னா நேரம் லப்தன்னா கிடைத்த நியத்த உத்தேச என்றால் ஒரு சில குறிப்பிட்ட கால இடங்களில் மட்டும் வஹ்னேகனா அக்னியினுடைய அக்னிக்கு என்ன தார்வாதி அதாவது விறகுகளை தக்தும் எப்பதற்கு வல்லுதது நிஜ ஜடிமதையா கர்த்தும் ஆனந்தம் இந்து சந்திரன் சந்திரனுக்கு வந்து என்ன சாமர்த்தியம் இருக்குதுன்னா நிஜ தன்னுடைய ஜடிமம் ஜடிமம்னா குளிர்ச்சி அந்த குளிர்ச்சியினாலே ஜடிமதையா கர்த்தும் ஆனந்தம் நமக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவதற்கு அதனால் முடியும் எச்ச பூஷா விதிர் ஆனால் இந்த மூன்று உலகங்களையும் தன்னுடைய கிரணங்களால் அலங்கரிக்கக்கூடிய இந்த சூரியன் என்ன பண்றான் அகதகனம் அகதகனம் பாவங்களை பொசுக்குதல் ஆஹ்லாதி மகிழ்ச்சியை தருதல் விருஷ்டி விர்டினா மழை ஆஷுனா உடனே அப்படிப்பட்ட தரக்கூடிய அந்த சூரியன் தத் ஓஹ உங்களுக்கு பாகுல்ய மிகவும் அதிகமாக உற்பாத்திய காரியம் நல்ல மங்கள விளைவுகளை அதிக மிக மிக அதிகமாக அவதாத் அருளட்டும் ஏகம் ஏவ அருக ஒன்றே ஒன்று என்று பெயர் அந்த ஏக சூரியன் அந்த சூரியனுடைய ஒளி உங்களுக்கு இவ்வளவும் தரட்டும் அப்படின்ற அது என்ன ஏக தேஜகா அது என்ன ஒரே ஒரு சூரியன் சொல்றாருன அக்னி ஒரு பொருள் சந்திரன் ஒரு பொருள் ரத்தனம் ஒரு பொருள் மூன்று பொருள்கள் தனித்தனியா இருக்குது அந்த மூன்று பொருள்கள் சேர்ந்தா கூட சூரியனுக்கு நிகராக மாட்டா வெளிச்சத்தை ரத்த பார்க்கிறோம் இந்த குளிர்ச்சியை சந்திரனிடம் பார்க்கிறோம் அங்க வந்து மங்கிய ஒளிதான் கிடைக்கிறது அக்னி எரிக்கும் தன்மை உள்ளதாக இருக்கிறது ஆனால் சூரியனும் இந்த மூன்றும் ஏககாலத்தில் உள்ளவன் ஆனால் அவற்றை அதிகமான தேஜஸ் உள்ளவன் அப்படிப்பட்ட சூரியன் உங்களை ரத்னா நாம் மண்டனாய பிரபவதி மண்டனம்ங்கிற வார்த்தைக்கு சாதாரணமாக டெக்கரேஷன் அர்த்தம் சான்ஸ்கிருத்தில மண்டனம்னா டெக்கரேஷன் அலங்காரம் இங்கே ரத்தனங்களுக்கு என்ன டெக்கரேஷன் அப்படின்னா ரத்னங்களை சுற்றி ஒரு ஒளி நீங்கள் கோவிலில் கர்ப்பகிரகத்தில் தெய்வங்களை பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கிற தேவதைக்கு சுற்றி ஒன்று வைப்பாங்க பிரபைன்னு சொல்லுவாங்க வெள்ளிலேயோ தங்கத்திலேயோ இன்னைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியோட படத்தை பாத்தீங்கன்னா வெங்கடாஜலபதி மட்டும் தனியா இருக்கிற படங்கள்ல வெங்கடாஜலபதி இருப்பார் அவரை சுத்தி ஒரு பிரபை இருக்கு ஒரு நிலவாசப்படி மாதிரி ஆர்ச்சி மாறி வச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் பிரபைன்னு சொல்றது பிரபைனா வெளிச்சம் அர்த்தம் ஒளி அதாவது தெய்வங்கள் நேரிலே தோன்றுகிற போது அந்த தெய்வங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கும் அந்த ஒளிவட்டத்தை எப்படி நாம கோவில்களில் காட்ட முடியும் வெள்ளிலேயோ தங்கத்திலேயோ இந்த மாதிரி ஒரு ஆர்ச்சி மாதிரி செய்து வச்சு இதுதான் ஒளிவட்டம் சொல்றாங்க பிரபை என்ற சொல்லுக்கு வெளிச்சம் ஒளி என்று பொருள் உள்ளது என்பார்கள் மண்டனம்னா அலங்காரம் டெக்கரேஷன் இப்போ ரத்தனங்களுக்கு என்ன டெக்கரேஷன்னா அந்த ரத்தனங்களிலிருந்து கிளம்பக்கூடிய வெளிச்சம் ஒளி அதுதான் அலங்காரம் இப்போ மனுஷாளுக்கு தலைக்கு என்ன அலங்காரம்னா தலையில முடி ஆண்டவன் படைக்கும் போதே முடியோட படைக்கிறான் அது எல்லாம் கொட்டி என்ன ஆகுது அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ முடியில்லையோ முடியலையேன்னு அதான் ஒருத்தர் மேல்நாட்டில் சொன்னார் முடியில்லாதவர்களை எல்லாம் நம்ம முடிசூடா மன்னர்ன்னு சொல்லலாங்க அப்படின்னா ஏன்னா முடி இல்லை அவங்க முடிசூடிய மன்னர் முடிசூடா மன்னர் இப்போ தலையில முடியிருக்கிறவங்களுக்குலாம் அந்த பெயர் கிடைக்காது வழக்கை விழுந்துச்சுன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க நீங்கள் இனிமேல் முடிசூடா மன்னர் அப்படின்னாரு அப்படி ரத்தனங்கள் நம்மை சுற்றி பரப்பக்கூடிய வெளிச்சம்தான் அதனுடைய அலங்காரம் பிரபவதி பிரபவத்தின் உண்டாகிறது ஏற்படுகிறது அப்படின்னு அர்த்தம் பவ அப்படிங்கிற சொல்லுக்கு சம்ஸ்கிருதத்தில் உண்டாவது உருவாவது அப்படின்றது இந்த வெளிச்சமானது தெய்வங்களை சுற்றி இருக்கணும் இருக்கும் சூரியனை சுற்றி வெளிச்சம் இருப்பதனாலே ரத்தனத்தை சுற்றியும் வெளிச்சம் இருக்க அப்ப அதை நம்ம தெய்வம்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அது மங்களான வெளிச்சம் அதையும் சூரியனையும் நீங்க கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்றாரு நீங்க வெளிச்சத்துக்கு மயங்கித்தானே சூரியனுக்கு சதகம் பாடி அந்த சூரியனை துதிக்கிறீர்கள் இதோ ரத்தனங்கள் இருக்கின்றனவே அந்த ரத்தனங்களிலே வெளிச்சம் உற்பத்தி ஆகிறதுனா இதுவும் அதுவும் ஒப்பாமோ அப்படின்னார் குருவாயூர்ல அந்த கிருஷ்ணனுடைய சன்னதியை சுற்றி மூவாயிரம் பித்தளை விளக்குகள் இருக்கின்றன அதை வருஷம் பூரா ஏற்றமாட்டாங்க இந்த கார்த்திகை மாசம் மட்டும் தான் ஏற்றுவாங்க அதுவும் சுக்லபக்ஷ ஏகாதசியை ஒட்டிதான் அவங்க ஏற்றுவாங்க ஒரு பத்து பதினெட்டு நாள் ஏற்றுவாங்க அதை ஏத்துறதுக்கு மட்டும் அரை மணி நேரம் ஆகுமா அது எதுக்காக ஏத்துறாங்கன்னா தெய்வம்னு இருந்தா அதை சுத்தி பிரகாசம் இருக்கணும் ஜோதி இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தேஜஸியை கண்டு ரத்தனத்தை மதிக்கலாம் என்று ஏமாந்து போகாதீர்கள் அது மங்கிய வெளிச்சம் உள்ளது ரத்தனா நாம் மண்டனாய பிரபவதி அது எப்போ அந்த வெளிச்சம் அலங்காரம் உண்டாகுதுன்னா நியத்த உத்தேச உத்தேசன குறிப்பிட்ட நியத்தான பிரிஸ்கிரைப்ட ஒரு விதிக்கப்பட்ட சில காலங்களில் மட்டும் ஒரு தான் நியத்தை வந்து நியதின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு நியதி இருக்குதுங்கன்றாங்கள நியத்தை அப்படின்னு சொன்னால் ஒரு வரண்முறை இப்படி தான் இருக்கணும் அதாவது சனிக்கிழமை தான் ஆயில் பாத்து எடுக்கணும் வெள்ளிக்கிழமை தான் பொம்பளைங் ஆயில் பாத்து எடுக்கணும் மற்ற நாடுகளில் கூடாது அப்படின்னு ஒரு நியதி சொல்கிறாங்கல்ல ஒரு விதி அதுபோல ரத்தனங்கள் இரவு நேரத்துலதான் வெளிச்சம் கொடுக்கும் பகலில் ரத்தனத்தை கொண்டாந்து போட்டீங்கன்னா வெளிச்சம் கொடுக்குமா இரவு நேரத்துல ஒரு அஞ்சு பெர்சன்ட் வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு ஹாஃப் டார்க்னஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் அதுவும் ஒளிராது ஒரு அஞ்சு பெர்சன்ட் இருக்கணும் அதை வாங்கி தான் அது பிரதிபலிக்கிறது அப்படி நியத்தை ஒரு குறிப்பிட்ட எல்லா காலத்திலயும் கிடையாது பகவானுடைய படைப்புல எல்லாத்துக்கும் ஒரு நீதி வைத்திருக்கிறார்கள் அம்பலவாசிகள்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்களாம் மாலை கட்டுறதுக்குன்னு குருவாயூரில் அவங்க கட்டின மாலையை தான் குருவாயூர் கிருஷ்ணனுக்கு போடுவாங்க நீங்கள் மாலை கொண்டு போனீங்கன்னா சன்னதிக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க குருவாயூருக்கு மாலையோடு போனவங்களுக்கு தெரியும் அந்த அனுபவம் என்னென்னு சன்னதிக்கு எதிராக கயிறு கயிறாக கொடி கொடியாக கட்டிருப்பாங்க நீங்கள் அந்த கயிறு போட்டு வந்துட வேண்டிதான் கிருஷ்ணார்பணம்னு நீங்கள் கட்டுற மாலையை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அங்கேயும் வந்து குருவாயூர்லேயே ஒர்க் பண்ணுற எல்லாருடைய மாலையை அவங்க ஏதுக்க மாட்டாங்க அம்பலவாசிகள்னு அதுக்கு இருப்பாங்க இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டு வைஷ்ணவ ஆலயங்கள் எல்லாம் சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவாழ்ன்னு சொல்லுவாங்க சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவான்னு ஒரு கோஷ்டி உண்டு அவங்க பேரால சாத்தாரத்தருன்னு ஒரு தெரு கும்பகோணத்தில் இருக்குது திருமணிசை ஆழ்வாருடைய சமாதி இருக்கிற சன்னதி அந்த தெருவுக்கு பேர் சாத்தாரத்தருன்னு பேர் அது ஏன் சாத்தாரத்தருன்னு பேர் தானே சாத்தார ஸ்ரீ வைஷ்ணவால்லாம் இருக்கக்கூடிய இடம் அது அவங்க புனைகிற மாலைகளைத்தான் தெய்வத்துக்கு போடுவார்கள் அதுக்கும் வந்து மற்றவங்க தலையிட முடியாது அது ஒரு நியதி அப்படி நியத உத்தேச லப்த அவகாசம் லப்தன கிடைக்கிறேன் அவகாசம் கிடைக்கணும் என்ன அவகாசம் கிடைக்கணும் ரத்தனத்துக்கு தான் இங்கே இருப்பதாக பிறருக்கு உணர்த்தக்கூடிய வாய்ப்பு தனக்கு கிடைக்கணும் மதியானம் பன்னெண்டு மணிக்கு ரொம்ப ஜோதி மிகுந்த ரத்தனத்தை கொண்டு போய் வெயில காமிச்சிங்கன்னா ஒன்றுமே தெரியாது அது ரத்தனம் இருந்தாலும் ஒன்றும் இல்லாட்டையும் ஒன்று தன்னுடைய ஒளியை பிறருக்கு காட்டக்கூடிய அவகாசம் இல்லை அவகாசம்னா வாய்ப்பு அர்த்தம் வாய்ப்பு இல்லை உத்தேச அவகாசம் தார்வாதி வஹ்னி அப்படின்னா நெருப்புன்னு முன்பே சொல்லிருக்கிற வன்னியர்கள் சொல்லு இதுல இருந்தா வந்தது அந்த இனமானது நெருப்பிலிருந்து உதித்தது அப்படிங்கறதுனால வன்னியர்கள் பேர் வச்சிருக்காங்க வஹ்னி என்ன பண்ணுது நெருப்பு என்ன பண்ணுதா தார்வாதி தார்வனா உடன்னு அர்த்தம் மர சம்பந்தப்பட்டதெல்லாம் தார்வன்னு சொல்றது இந்த இடத்துல அது விறகு குறைக்கும் அர்த்தம் இல்லை மர சம்பந்தமான எரிப்பதற்கு தகனம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தகனம்னா எரித்தல் தக்தும் அப்படின்னு சொன்ன அது வந்து வினைச்சொல் இதை செய்வதற்காக அப்படின்னு அதாவது அக்னி பகவானுக்கு பாவக்கன்னு ஒரு பேர் உண்டு அதாவது தீமைகளை குற்றங்களை நீக்குபவன் எரித்து நீக்குபவன் அதனால இந்த சரீரத்தை நம்ம நெருப்பில் போட்டு எரிக்கிறோம் அந்த சரீர தோஷங்கள் எல்லாம் நீங்கி போகிறதுன்னு சூரியனுடைய கதிர்கள்லையும் இந்த மாதிரி ஒரு எரித்து பொசுக்கி குற்றங்களை நீக்கக்கூடிய சக்தி இருக்கு இதை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா சூரியனுடைய ஒளியிலே அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள் அப்படின்னு தமிழில் சொல்றாங்க இந்த புற ஊதா கதிர்கள் இருக்கு இந்த புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இது யார் மேலப்பட்டாலும் எந்த பொருள் மேலே பட்டாலும் அங்கு இருக்கக்கூடிய செல்வாழ்நாள் உயிரினங்கள் அதாவது பாக்டீரியான்னு சொல்லணும் தேவையில்லாத கிருமிகள் அதெல்லாம் அது பட்ட உடனே செத்து போயிடுது எப்படி நைட்ரிக் ஆசிடை வந்து நம்ம கையில் போட்டால் உடனே அது வந்து பொத்து பொத்து போகுதோ அது மாதிரி இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் பட்ட உடனே கண்ணுக்கு தெரியாத பல கெட்ட கிருமிகள் உடனே அங்கங்கே அழிஞ்சு போகுதுன்ற அப்போ இயற்கையிலேயே கடவுள் நமக்கு வரப்பிரசாதமாக கொடுத்த கிருமி இந்த சூரியன் அத தத்து இந்த அக்னி பகவான் என்ன பண்றான் கட்டைகளை எரிக்கிறான் ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம அக்னி பகவானை நம்ப முடியுமா இப்போ வந்து நம்ம தோல் மேலே நிறைய கிருமிகள் உண்டாயிடுச்சுன்னா அந்த கிருமிகளை எரிக்கிறதுக்கு இதில் மண்ணெண்ணை ஊற்றி பற்ற வைக்க முடியுமா கையில் இல்லை ஒரு நோயாளியினுடைய பெட்ஷீட் இருக்குது அவர் அங்கேயே படுத்திருக்கிறதுனால ஏகப்பட்ட சீலு ரத்தமெல்லாம் வந்திருக்கும் அதில் கிருமிகள்லாம் இருக்கும் அதை சுத்தப்படுத்துறதுக்கு அக்னி பகவான் பாவக்கன்னு பேர் சுத்தப்படுத்த வேண்டாம் பற்ற வேடான்னு சொன்னால் பற்ற வச்சா சுத்தப்படுத்திடுவான் அவ்வளோதான் அங்கே ஒன்றுமே இருக்காது பெட்ஷீட்டே இருக்காது அப்போ அதுக்கு என்ன பண்றதுன்னா இந்த அல்ட்ரா வயலேட் புற உதா கதிர்கள் சூரியனுடைய வெளிச்சம் பட்டா அது நீங்கி போகுது தத்தும் அப்போ அக்னி பகவான் அங்கே தோற்று போகிறான் இந்த மாதிரி அளவா எரிச்சு எவ்வளவு நல்ல விளைவை கொடுக்க முடியுமோ அவ்வளவு நல்ல விளைவை கொடுக்கக்கூடியவன் ஆதவன் ஒருவனே அப்போ தத்தும் நிஜ ஜடிமம் நிஜன்னா தன்னுடைய நிஜஸ்வரூபம்னு சொல்லி நிஜஸ்வரூபம்னா தன் வடிவம்னு அர்த்தம் நிஜத்தை சொல்லு அப்படின்னா அதாவது உன் நெஞ்சறிந்த உண்மையே சொல்லு நீயா எக்ஸ்ட்ராவா வந்து வார்த்தைகளை சேர்க்காத நிஜ ஜடிமம் ஜடிமம்னா குளிர்ச்சி சாதாரணமா ஜடிமம்ங்கிறதுக்கு டல்னஸ்ன்னு அர்த்தம் மந்த புத்தியா இருக்கிறனால அவனை ஜடிமம்னு சொல்றது ஆனா இந்த இடத்துல வெளிச்சத்தினுடைய உஷ்ணம் ரொம்ப டல்லா இருக்கு சந்திரனுக்கு அதனால அத ஜடிம தயா சந்திரன் மக்களை மகிழ்விக்கிறான் எப்படி மகிழ்விக்கிறான்னா தன் குளிர்ச்சியினாலே மகிழ்விக்கிறான் முழு வட்ட வெள்ளித்தட்டு போல இருக்கிற பௌர்ணமி சந்திரன் கூட நமக்கு தகிப்பதில்லை அது குளிர்ச்சியை கொடுத்து மகிழ்விக்கிறது கர்த்தும் ஆனந்தம் அப்படி ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி கர்த்தும்னா உண்டாக்க ஆனந்தத்தை உண்டாக்க இந்தோகோ அப்படின்னா இந்துனா சந்திரன் அர்த்தம் இந்தோகோனா சந்திரனுடைய சந்திரன் தன் வகையிலே ஆனந்தத்தை உருவாக்குகிறான் அதுவும் சூரியனிடமிருந்து கடன் வாங்கிய ஒளியினால் உருவாக்குகிறான் மகிழ்ச்சியானது எல்லாருக்கும் ஒத்து வரும் பௌர்ணமி நிலவு ஒத்துக்காது நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு நிலவு வெளிச்சம் ஒத்துக்காது யாருக்கு வாதம் தூக்கா இருக்குதோ அவங்க சந்திர வெளிச்சத்துல படுக்கக்கூடாது உலவக்கூடாது வைத்தியர்கள் சொல்லுவார்கள் ஆனா இந்த சூரிய ஒளியானது நேரடியா படாட்டியும் ஒரு சுவரில் பட்டு வீட்டுக்குள்ளே பிரதிபலிச்சா கூட அந்த வெளிச்சமானது மனிதர்களுக்கு உடலுக்கு நல்லது உள்ளத்துக்கு நல்லது புத்திக்கு நல்லதுன்னு சொல்லுவோம் சூரிய ஒளியானது அதில் இருக்கிற வைட்டமின்ஸ்னால நரம்புகளை முறுக்கேற்றம் நரம்புகளுக்கு வலு கொடுக்கும் ஆனால் சந்திரனுடைய ஒளியானது நீங்கள் ராத்திரிபுரம் படுத்திருந்து பாருங்க பௌர்ணமி நில வெளிச்சத்தில் வெறும் உடம்பா மொட்டை மாடியில் உங்களுக்கு ஜன்னி வந்துடும் அதாவது நரம்புகள் பலவீனமாகிடும் அப்போ இந்த மகிழ்ச்சிங்கிறது எல்லாருக்கும் இந்த சந்திரன் ஒத்துக்கொள்ள முடியாது சிலருக்குத்தான் ஒத்துக்கும் அதாவது எல்லா கொள்கைகளும் எல்லாருக்கும் ஒத்துக்கொள்றது இல்லையிலா அது மாதிரி எல்லா நன்மைகளும் எல்லாருக்கும் ஒரே கிரகம் செய்ய முடியாது இங்கே சந்திரனால் நன்மை அடைகிறவர்களை விட தீமை அடைகிறவர்களே அதிகம் பைத்தியக்காரங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு அதிகமாக பைத்தியம் பிடிக்கும் ஏன்னா சந்திரனுடைய தாக்கமானது நரம்புகளை பலவீனமாகும் இங்க பைத்தியகார ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க இந்த டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸு இன்றைக்கி சதுர்தசி நாளைக்கு பௌர்ணமி அப்படின்னா உடனே அவங்க உஷாராகிடுவாங்க ஆஹா நம்ம பைத்தியகாராசுபத்திரிக்குசேஷமான உற்சாகம் நாளைக்கு தாண்டா ஏற்படும் ஏன்னா சந்திர ஒழியானது புத்தியை தாக்கிற போது அந்த மதி இந்த மதியை தாக்கிற போது மதி கெட்டுப்போம் அது ரொம்ப அதை வந்து நரம்புகள் முறுக்காக இறுக்கமாக எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் இழக்கம் அடைகிறது இந்த பைத்தியகாரனை லூசுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல அது ஏன் லூசுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நட்டை வந்து டைட்டாக போய் வச்சுருக்கிறீங்க அது வந்து கலண்டுக்குச்சுன்னா அது லூஸ்னு அர்த்தம் நரம்புகள் வந்து அதாவது எவ்வளவு முறுக்காக இருக்கணுமோ அவ்வளோ முறுக்காக இருந்ததுன்னா அவன் வந்து டைட்டு இப்போ நாமெல்லாம் டைட்டு அப்படியே சப்போஸ் டு பி அடுத்தாப்புல கொஞ்சம் அந்த நரம்பு வந்து இலக்கம் கொடுத்துருச்சுன்னா சிந்தனை எல்லாம் அவங்களுக்கு ஸ்டெடியாக இருக்காது பேச்செல்லாம் ஸ்டெடியாக இருக்காது ரொம்ப துவண்டு போச்சுன்னா திங்கக்கிழமைய வியாழக்கிழமைன்னு நினைப்பான் பாண்டிச்சேரியை மெட்ராஸ்ன்னு நினைப்பான் ஆம்பளைய பொம்பளைன்னு நினைப்பான் கண்டுபடி பேசுவான் அதான் லூஸ் பேர் வந்தது இந்த சந்திரனானது மனித நரம்பு மண்டலத்தை லூஸ் ஆக்கி விட்டுரும் ஆனா சூரிய பகவான் என்ன பண்றான் அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எப்படிப்பட்டது ஆனால் காலை வெயிலும் மாலை வெயிலும் அவனுடைய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது இப்ப முனிவர்கள் வெறுமனே சூரிய ஒளியை மட்டுமே தன் தோல் மூலமாக ஏற்றுக்கொண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உணவின்றி தவம் செய்கிறார்கள் ஆனால் சந்திர ஒளியை மட்டுமே ஏற்றுக்கொண்டு தவம் செய்கிற முனிவர்களை பற்றி சாஸ்திரங்களை காணும் நான் படிச்சு பார்த்தேன் ஏதோ சாதக பறவை இருக்குதான் அந்த பறவை ஒண்ணுதான் நிலவுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு டிராப் பனியை சாப்பிட்டு உயிர் வாழுதுன்னு சொல்றாங்களே மனித இனத்துக்கு சூரியனால் தான் நன்மை அதிகம் சந்திரனால மறைமுகமான நன்மை உண்டு என்னன்னா அவன் ஓஷதி ராஜா மூலிகைகளுக்கு அவன் அரசன் மூலிகைகளை அந்த சந்திரன் வளப்படுத்துகிறான் ஆனா நேரடியா சூரியன் வந்து நமக்கு நன்மை செய்கிறது அதனால அந்த ஆனந்தம் தருவது என்பது என்ன மாதிரி ஆனந்தம் ஒருவருக்கு ஆனந்தமா இருப்பது ஒருவருக்கு துக்கமா இருக்கும் அது மாதிரி சந்திரன் ஒருவருக்கு ஆனந்தத்தை கொடுக்குறான்னா அது எல்லாருக்கும் ஆனந்தம்னு சொல்ல முடியாது இங்கிலாந்து இளவரசர் வேல்ஸ் இருந்தாரு அவர் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற போது ஊதாரித்தனமா செலவு பண்ணுவாரான் அவங்க அப்பா வந்து கிங் ஜார்ஜ் த பிப்த் ஐந்தாம் மன்னர் ஜார்ஜ் அவர் வந்து ஏன்டா இவ்வளவு பணம் செலவு பண்ணுற நாங்கள் அஞ்சு வருஷத்தில் செலவழிக்க வேண்டிய பணத்தை ஒரு மாசத்தில் பட்டாசு விட்டுட்டு இருக்கிற அரச குடும்பத்தில் பிறந்தா எதுக்காக இப்படி ஊதாரித்தனமா செலவு பண்ணணுமா அப்படின்னு அடிக்கடி அட்வைஸ் பண்ணி எழுதுவாரன் ஒரு தடவை வெறுத்து போய் ரெண்டு மாசம் பணமே அனுப்பலை எப்படி திருந்துட்டோம் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து எழுதுறான் நான் சேர்த்து போயிடுவேன் சீக்கிரமா அனுப்பு உனக்கு மகன் வேணுமா வேணாமா அப்படின்னு அப்போ அவர் உருக்கமாக ஒரு இருபத்தஞ்சு பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்ன எழுதுறான்னா சிக்கனத்தின் அருமை சிக்கனமாக இருக்கிறவன் தான் வாழ்க்கையில் உயர முடியும் சேமிச்சவன் சீமான் செலவழிச்சவன் ஆண்டி இதாப்பா உலகத்தில் உள்ளது ஏதோ உங்கள் அப்பா கிட்ட காசு இருக்குங்கிறதா நீ பாட்டுக்கு எடுத்து பட்டாசு விடுறிய என்ன ஆகும்பேன் இந்த கடிதம் வேல்சி இளவரசருக்கு கிடைத்த ஒரு வாரம் கழித்து இவர் பதில் போடுறார் அப்பாவுக்கு என்னடானா அப்பா உங்கள் கடிதத்துக்கு மிக மிக நன்றி ஏண்டானா ஒரு பத்திரிகைக்காரன்ட்டு கொண்டு போய் அதை கொடுத்த அவன் வந்து அதை இருபத்தஞ்சி பவுண்டுக்கு விலைக்கு வாங்கிக்கிட்டான் இனிமேல் நீ அடிக்கடி இப்படி லெட்டர் எழுது அந்த லெட்டரை பூரா நான் விலைக்கு விற்று அப்படி பிழைச்சிக்கிறேன் நீ பணம் பாட்டி பரவாயில்ல ஏன்னா பத்திரிகைகள் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னருடைய கடிதம்னா ரொம்ப ஆர்வமாக விலை கொடுத்து வாங்கி அச்சு போடுகிறார்கள் என்று எழுதியதுதேன் அப்போது இவருக்கு எது அவருக்கு எது இவருக்கு எது அவருக்கு எது இப்போ ஐந்தாம் மன்னர் ஜார் யோசனை பண்ணான் பேசாமல் பணத்தை அனுப்பி தொலைச்சிருக்கலாம் போல் இவன் ராஜபரம்பரையை சந்திக்கு எழுத்துருவான் போல் இருக்கு அப்பா மகனுக்கு எழுதுன அந்தரங்க கடிதத்தை கொண்டு போய் பத்திரிகை ஆஃபீஸில் ஒருத்தர் விற்கிறான்னா எதுக்கு குடிக்கிறதுக்கு கூத்தாடுறதுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை என்று நந்தார் என்று ஆங்கிலேய மன்னர்களின் வரலாற்றிலே படிக்கிறோம் அப்போ மகிழ்ச்சியும் துக்கமும் எல்லோருக்கும் ஒன்று போல் இருப்பதில்லை சந்திரன் தரக்கூடிய மகிழ்ச்சியும் சூரியன் தரக்கூடிய மகிழ்ச்சியும் இந்த வகையிலே வேறுபடுகிறது திரைலோக்கிய பூஷா விதிகி அதாவது எந்த சூரிய ஒளி என்ன பண்ணதான் திரைலோக்கிய மூன்று உலகங்கள் இந்த சூரியனுடைய வெளிச்சம் சென்று சேராத இடமே இல்லை இப்போ நாம இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா இந்த உலகத்தின் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய கதிர்கள் பூமிக்குள்ளே புகுந்து இப்போது நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றன மறைமுகமான சூரிய வெளிச்சம் இங்க இருக்கிறது இன்னும் விஞ்ஞானம் அவட வளர்ச்சி அடையல இங்க சூரிய ஒளி இருக்குதுங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய கருவிகளை அவங்க என்ன கண்டுபிடிக்கல இன்னும் விஞ்ஞானம் ரொம்ப வளர்ச்சி அடைய வேண்டி இருக்கு இப்ப உதாரணமா ஆயிரத்தி ஆண்டு இந்த இடத்துல யார் யாரோ என்னென்னமோ பேசினாங்கள்ல அந்த பேச்செல்லாம் இங்கே இருக்குது காற்று மண்டலத்தில் அதை கரெக்டாக எடுத்துக்காட்டக்கூடிய மிஷின் இன்னும் மனுஷன் கண்டுபிடிக்கல ஆனால் அது முடியும் என்று வேதம் சொல்லுகிறது பின்னால ஒரு காலத்தில் மனுஷன் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்பான் அதுபோல மூன்று உலகங்களுக்குள்ளும் கல்லுக்குள்ளும் மண்ணுக்குள்ளும் பூமிக்குள்ளும் ஆயிரக்கணக்கான மயில்களை தாண்டி சூரியனுடைய ஒளியானது சென்று யாருடைய மறைப்பையும் மீறி அவர்களுடைய உள்ளத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையானதை செய்கிறது ஒரு அலங்கார வஸ்துவாக இருக்கிறது இதை உணர்றதுக்கு ரிஷிகளால் தான் முடியும் நம்மால் முடியாது இப்போ இந்த இடத்துல சூரியன் வந்து நம்மை அலங்கரித்து கொண்டிருக்கிறான் சூரியனுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு இங்கே வெளிச்சம் இருக்குதுன்னு சொன்னா உங்களில் யாருக்குமே நம்பிக்கை ஏற்படாது என்ன சொல்லுவீங்க டியூப்லைட் எரியுது நியான் பல்பு எரியுது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா பட்டுன்னு போச்சு இருட்டு இங்கேயது சூரியன் அப்படிம்பிங்க ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த பல்புக்குள்ளே அக்னி எப்படி உற்பத்தி ஆகிறான் ஏதோ ஒரு ரெண்டு கேஸை உருவாக்குறீங்க அல்லது பிலமெண்ட்டை சூடாக்குறீங்க அதுல வருது இல்லையா அதற்குள்ளே சூரியனுடைய ஒளி மறைமுகமாக இருப்பதனால தான் உங்களுக்கு அந்த அக்னி வெளிப்படுகிறது ஒரு அன்மேனிஃபெஸ்டட் சன் லைட்டை தான் நீங்க மேனிஃபெஸ்ட் ஆக்குறீங்க என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை நம்புறதுக்கு ரொம்பவும் பொறுமை வேணும் பணிவு வேணும் சிந்தனாசக்தி வேணும் அப்பதான் முடியும் இல்லாட்டியும் முடியாது அதான் சொல்ற மூன்று உலகங்களையும் அவன் அலங்கரிக்கிறான் அவனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை திருத்தோலை வாசித்தல்னு ஒன்று சொல்லுவாங்க இதில் உடுப்பில் குருவாய் கிருஷ்ணன் சன்னதியில் திருத்தோலை வாசித்தல்னா ஒவ்வொரு நாடும் அர்த்தஜாம பூஜை முடிஞ்ச உடனே அந்த கோவில் நிர்வாகிகள் அன்னைக்கு என்னென்ன வரவு செலவு நடந்துச்சுங்கிறத எழுதி கிருஷ்ணனுடைய சன்னதியை சத்தமாக வாசிச்சு இவ்வளவு வரவு இவ்வளவு செலவு இவ்வளவு பாக்கி அப்படின்னு ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சன்னதி சாத்தனமா ஏன்னா அவனிடம் எதையும் ஒழிக்க முடியாது மறைக்க முடியாது திருத்து பிளஸ் திருத்து ஓலை திருத்தோலை வாசித்தல் அது மாதிரி நீங்கள் மறைக்க நினைச்சா பகவான் எப்படியும் அதை வெளிப்படுத்திடுவான் பகவானுக்கு தெரியும் என்று உணர்ந்து ஒரு தவறு செய்து பகவானே மன்னிச்சிக்க நினச்சிட்டா அதை ஓரளவு மன்னிச்சுருவான் அப்படி இல்லாமல் பகவானுக்கு தெரியாமல் செஞ்சிட்டோம் பகவானால் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சி ஒருத்தான் பாபம் மணி நானா ரொம்ப அசைப்படுத்தி விட்டுருவான் அந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதனால் மூன்று உலகங்களுக்குள்ளும் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேரக்கூடிய இந்த ஆதவனுடைய கதிர்கள் அது பூஷா பூஷா தான் பூஷணம் அலங்காரம் டெக்கரேஷன் ஆபரணங்களாக இவனுடைய ஒளி போகுதம் அது எப்படி அலங்கரிக்கிறது நம்ம உடம்பில் இப்போ எல்லாரும் வந்து சோப்பு போட்டு முகம் கழுவுன உடனே பார்த்தா பார்க்குற மாதிரி இருக்குல்ல ஒரு தேஜஸ் வருது எதனால் வருதுடானா இந்த சூரியனுடைய கதிர்கள் நமக்குள்ளே உள்ளே இருக்கிறதுனால தான் அந்த முகத்தில் தேஜஸ் இருக்குது ஒரு செத்து போன புணத்தை என்ன தான் என்ன தான் நீங்கள் வந்து அழகு நிலையத்தில் கொண்டு போய் ஒப்பனை பண்ணினாலும் பார்த்த மாத்திரம் நமக்கு தெரியுது இல்லை இது புணந்தான் புனத்தை தான் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஆனால் நம்முடைய உயிருள்ள முகத்துக்கு அலங்காரம் பண்ணும்போது ஏற்படுற நெட்டு ரிசல்ட் என்ன ஒரு பிணத்துக்கு அலங்காரம் பண்ணும்போது ஏற்படுற நெட் ரிசல்ட் என்ன அது பார்த்தா புரிஞ்சுக்கலாம் ஈஸியாகவே தெரியும் அது எப்படி தெரியுது உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியுதுன்னா உள்ளுக்குள்ளிருந்து சூரியன் உயிருள்ள மனிதனுக்கு என்று ஒரு உயிரோட்டத்தை கொடுக்குறான் தூங்கிறவனுக்கும் பணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஒரு மனுஷனை பார்த்தோன்னே இவன் தூங்குறான் அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு புணத்தை டேக்சியில் வச்சு கொண்டு போகிறாங்க போலீஸ்காரரை எட்டி பார்க்குறாரு பேக் சைட்டில் இருக்குதுன்னு யார் இதுன்னா ஐயா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு தூங்கிக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா வாய் புலந்துருக்கிற நிலமை மொழி பிதிங்கி இருக்கிற பார்த்தா இது தூங்கிற மாதிரி தெரியல கொஞ்சம் கதவை தர பார்த்தா உள்ளே ஒரு பணத்தை வார்த்தை மாத்திரத்தில் கண்டுபிடிக்கிறோம் காரணம் என்னென்னா அதுக்குள்ளே இருக்கிறத சூரிய தேஜஸ் விட்டு விலக்கி விடுகிறது அதனால தான் அவர் சொல்றார் இந்த மூன்று உலகங்கிறது கீழ் ஏழு மேல் ஏழு நடு ஏழு அதாவது மூன்று மூன்று இன்ட்டு ஏழு இருபத்தோரு உலகங்கள் இருபத்தோரு உலகங்களுக்குள்ளும் இந்த சூரியனுடைய கதிர் உள்ளுரை பொருளாக இருந்து தேஜஸ் கொடுக்குது ஒரு சத்தை கொடுக்குது ஸ்திதி கொடுக்குது அது அலங்காரமாக இருக்கிறது அப்படின்றார் அப்போ இந்த டெக்கரேஷன் ஒரு அப்சல்யூட் கான்செப்ட் ஒண்ணு இருக்கு அதாவது அப்சொலியூட் கான்செப்ட்னா அழகு என்றால் என்னன்னு கேட்டா அதுக்கு இரண்டு விதமா விளக்கம் சொல்லுவாங்க பொறுத்து ஒவ்வொன்றூருக்கும் ஒரு ஒரு அழகு இருக்கும் இப்போ சிட்னியில ஆஸ்திரேலியாவில் சமீபத்துல ஒரு கண்காட்சி நடந்தது அதுல பல்வேறு கலைஞர்கள் கலந்து கொண்டு தத்தம் கைவண்ணத்தை காட்டினார்கள் சில பேரு மாடர்ன் ஆர்ட் வரைஞ்சி வச்சிருந்தாங்க சில பேரு கைவினை பொருள்கள் பொம்மை செஞ்சு வச்சிருந்தாங்க சில பேர் சிற்பம் செஞ்சு வச்சிருந்தாங்க அதில் ஒரு ஆள் என்ன பண்ணியிருந்தாராம் செருப்புனாலேயே கோபுரம் கட்டியிருந்தாராம் பல வண்ண செருப்புகள் பேட்டா செருப்பு மியாமி ஹவாய் செருப்பு ரப்பர் ஸ்லீப்பரு லெதரு எல்லாம் பல வகையான செருப்புகளை சேர்த்து ஒரு பெரிய கோபுரம் ஆக்கி வந்த ஜனம் பூரா அதைத்தான் ஆச்சரியத்தோடு பார்த்து பாராட்டிட்டு போச்சு அப்போ வந்த மக்களுடைய ரசனை எப்படின்னு பார்த்துங்க எல்லாம் செருப்பால் அடிக்க வேண்டிய அப்போ இந்த செருப்பு டவரு நூற்றி பதினோரு கலைஞர்கள் கலந்து கொண்ட அந்த கண்காட்சியிலே இந்த செருப்பு தான் முதல் பிரைஸ் பெற்றது தான் அவங்க சமுதாயம் என்ன அவங்க ரசனை என்னன்னு பார்த்தாங்க அப்போ இதுக்கு வந்து என்ன நீங்கள் விளக்கம் சொல்றீங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு இப்படி ரசனை தான் இருக்கு அதுவும் இந்த காலத்தில் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இப்படி சொல்ல முடியாது இப்போ அழகுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு இந்த சமுதாயத்தில் போய் கேள்வி கேட்டால் ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக சொல்லுவான் ஒரு வார்த்தை அமெரிக்காவில் அடிக்கடி யூஸ் பண்ணுவான் குரு வி அப்படிமா இப்போ நாமெல்லாம் பியூட்டிஃபுல்னு சொல்றோம் இல்லையா அழகா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவன் அமெரிக்காக்காரன் எப்படி சொல்றான்னா குருவி அப்படிமா இது ஒரு ஸ்லாங் லாங்குவேஜ் ஒரிஜினலா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இந்த குருவிங்கிற வார்த்தை இடம்பெறாமல் இருந்தது இப்போ பத்து வருஷமா அந்த வார்த்தையும் சேர்த்துட்டான் அமெரிக்காவில் ஸ்லாங் லாங்குவேஜில் குருவின்னு சொல்றான் குருவின் என்ன அர்த்தம்னா இந்த மாடர்ன் தற்கால மனப்பான்மைக்கு அழகாக கருதப்படுவதை குரு அப்படிமா இப்போ இந்த ஹிப்பின்னு ஒரு இனம் இருக்கு முடியை வளர்த்துக்கிட்டு இஷ்டப்படி கஞ்சா அடிச்சிக்கிட்டு இருக்கும் அவன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காதில் குண்டலம் போட்டுக்குவான் ஒரு காதில் ஒன்று இருக்காது ஒரு பக்கம் முடி வளர்த்து தொங்க விடுவான் ஒரு பக்கம் மொட்டையாக இருக்கும் சில பேர் வந்து மொட்டையடித்து அதில் நவகிரகங்களுடைய படத்தை வரைஞ்சிருப்பான் சில பேர் வந்து முகத்தில் கோலம் வரைஞ்சிருப்பான் பார்க்குறதுக்கு ஆதிவாசிகள் மாதிரி ஆதிவாசிகள்ட்ட கூட ஒரு ரெகுலாரிட்டி இருக்கும் இடது பக்கம் இருக்கிற மாதிரி வலது பக்கம் இருக்கும் இவன்ட்டு அதுவும் இருக்காது இங்கே ஒரு மாதிரி இருக்கும் அங்கே ஒரு மாதிரி இருக்கும் இப்படிலாம் அணிஞ்சு ஒருத்தன் வந்தால் அவன் கேட்பான் ஹவு டு ஐ லுக் அப்படின்னு கேட்பான் இவன் ஒன்னே குருவி மேன் அப்படிம்பான் அப்போ இவன் இப்படிப்பட்ட பையன் அவன் இப்படிப்பட்ட பையன் தெரிஞ்சுக்கலானே ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு கோமாளியை விட மோசமான ஒரு அலங்காரம் இப்போ இப்படிப்பட்ட அழகுக்கு அப்சலூட் கான்செப்ட் கிடையாது இது ரிலேட்டிவ் கான்செப்ட் தான் ஒருத்தங்கண்ணுக்கு அழகாக இருக்கிறது இன்னொருத்தங்கண்ணுக்கு அசிங்கமாக தெரியும் இந்த மாடர்ன் ஆர்ட்ன்னு சொல்கிறாங்கல்ல இது தற்கால ஓவியம்னு அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒருத்தன் இருந்து ரசிக்கிறான்னா அவன் அந்த ஓவியத்தினுடைய ஃப்ரீக்குவன்சியை சேர்ந்தவன்னு அர்த்தம் அதான் இங்கிலாந்துல ஒரு மாடேர்ன் ஆர்ட் எக்ஸிபிஷன் நடந்தது தான் வந்து பார்த்து ஒரு பத்து பேர் இந்த ஓவியம் ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு என்ன வேலை நானும் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அப்போ அந்த ஆர்டிஸ்ட் கேட்டானா இந்த ஓவியத்தில் நான் என்ன எதிர்க்கிறேங்கிறத பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னா அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா விளக்கம் சொல்றாங்க ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் விட்டுகிறாள் அதுதான் நீங்கள் வரைஞ்சிருக்கிறீங்கன்றான் கொடுத்தேன் இன்னொருத்தன் சொல்றான் ஒரு ஆணும் பெண்ணும் அன்போடு அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றான் இன்னொருத்தன் சொல்றான் ஒரு ஆலமரம் விழுது இருக்கிறது அப்படிங்கிறான் இன்னொருத்தன் சொல்றான் ஒரு நாய் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றான் கடைசியில் ஆர்டிஸ்ட் என்ன பதில் சொன்னான்னா வானத்தில் நிலவு உதித்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் வரைந்தேன் அப்படின்றான் அவன் சொன்னதை யாருமே சொல்லலை அப்போ அந்த மாதிரி இருக்கு ஒரு ஆர்ட் அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் என்ன வரைகிறாங்கிறதே ரசிகன் பார்த்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆர்ட் வரைஞ்சி அதுக்கு ஒரு கண்காட்சி நடத்தி அதுக்கு பரிசு கொடுக்குறாங்கன்னா அந்த ரசனை எப்படிப்பட்டது இதெல்லாம் அவல அழகு ரசனை ஆனா இங்க சொல்றது திரைலோக்கிய பூஷாங்கிறது கான்செப்ட் ஒன்று இருக்கு இப்ப பெருமாள் எதிர வந்து நிக்கிறார் அவருடைய மூக்கு மொழி லட்சணங்களை பார்த்தா இந்த உலகத்தின் சகல இனங்களுமே அவரை அழகு என்று ஒத்துக்கொள்ளுவார்கள் அவருடைய கிரீடம் ஆபரணங்கள் நிற்கிற தேஜஸ் தோரணையை பார்த்தா இது நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவார்கள் குருவின்னு சொல்கிறவங்களும் சரி பியூட்டிஃபுல்னு சொல்கிறவங்களும் சரி இதை ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் இப்போ மற்ற அழகுகள்னா ஒருவருக்கு அழகா தெரியும் இன்னொருவருக்கு அழகா தெரியாது இதுதான் அப்சல்யூட் கான்செப்ட்னு சொல்றது அந்த மாதிரி பார்க்கிற போது மற்ற உலகங்களில் இந்திர சந்திராதி லோகங்களிலும் வைகுண்டத்திலும் அப்சலூட் கான்செப்ட் ஆப் பியூட்டின்னு என்ன இருக்குதோ அதற்கு ஏற்ப அதாவது உச்சக்கட்ட அழகு அப்படிப்பட்ட அழகு அலங்காரம் எல்லா உலகங்களையும் நிலவுவதற்கு நீதான் காரணம் அப்படிங்கிற அதாவது திரை லோக்கிய பூஷா விதிஹி விதி வரிசையாக அலங்காரமா எங்க பார்த்தாலும் இந்த சூரியனுடைய தேஜஸ் தான் இப்ப சூரியவர் சான் ஒரு முனிவர் இருக்கிறார் அவர் சூரியனை உபாசனை பண்ணி பிரகஸ்பதியனுடைய அருளாலே சூரியனுடைய அருளை பிரத்யமாக பெற்றார் அவர் வந்து அந்த ஞானக்கண்ணு அடைஞ்சி இந்த உலகத்தை பார்த்தபோது எல்லா உலகங்களிலும் சூரியனுடைய கதர்கள் தான் எனக்கு தெரிகின்றன எல்லா பொருளுக்குள்ளும் சூரியன் தான் ஊடுருவி உயிரை கொடு ஆனா மோட்சங்கிறது ஞான சம்பந்தப்பட்ட விஷயம் இது ஞான சம்பந்தப்பட்ட அவதாரம் என்னுடைய அவதாரம் ஒண்ணு இருக்குதுன்னா அது எதுனா நரசிங்கபெருமான அவதாரம் தான் நீ சோழிங்கபுரத்துக்கு போ சோழிங்கபுரத்திலே நரசிம்மராக நான் காட்சி அளிக்கிறேன் நரசிம்மராக நான் தோன்றிய காரணம் என்ன அப்படின்னா முழு இறைவன் யார் என்று தர்க்கம் நடந்தது ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் மகன் சொன்னான் நாராயணன் தான் முழு இறைவன் என்றான் அதை தகப்பன் மறுத்தான் இந்த பிரகலாதன் என்ற மகன் சொன்னதை நிறுவுவதற்காக நான் தோன்றிய அவதாரம் முழு முதல் இறைவன் நான் என்பதை காட்டுவதற்காக எடுத்த அவதாரம் நீ அங்கே சோழிங்கிபுரத்தில் போய் பிரார்த்தனை பண்ண உனக்கு மோட்சம் தருகிறேன் என்ற உடனே என்ன பண்ணினா மந்திரியிடம் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு மனைவி அழித்து கொண்டு இன்று இந்த சத்திரிய தர்மத்துக்கு ஏற்ற சஸ்திர அஸ்திர பிரயோகங்களை விட்டு விடுகிறேன் நான் ஆயுதங்களை இனிமே எடுக்க மாட்டேன் நான் ராஜாவா பிறந்ததினால சத்திரியனா பிறந்ததினால ஆயுதங்களை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது இனிமே எனக்கு அந்த சாத்திரம் வேண்டாம் நான் மோட்சம் போறேன்னு சொல்லி பெருமாள்கிட்ட திருப்பதி பெருமாள்கிட்ட ஒரு சங்கல்பம் அணியினா இனிமே நான் எந்த காரணத்தை ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் இனி எனக்கு ஞானம்தான் முக்கியம் மோக்ம்தான் முக்கியம் என்று சொல்லி சோழிங்கபுரத்துக்கு வந்தான் சோழிங்கபுரத்துக்கு வந்தா இந்த இந்திர தீம்னனுடைய புகழ் உலகெங்கும் பரவி இருந்தது அசுரர்களை அழிக்கிறதுல அவன் மன்னன் அவன்கிட்ட அவ்வளவு அஸ்திரங்கள் இருந்தது அவன் ராஜாவா இருந்த போது தவம் பண்ணி நிறைய அஸ்திர சஸ்திர பண்ணி வச்சிருந்தான் அதனால அவனுடைய புகழ் அங்கு பரவி இருந்தது இந்த சோழிங்கபுரத்திலே சில முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த முனிவர்களுடைய தவத்தை நிகும்பன் என்று ஒரு அசுரன் கெடுத்து கொண்டிருந்தான் அவங்க யாகம் பண்ணாலும் கெடுத்தான் தவம் கெடுத்தான் அப்ப எல்லாரும் பேசிக்கிட்டாங்களா என்னடா அப்படின்னு சொன்ன இந்த நேரத்தில் இந்திர திமுனை மட்டும் இங்க வந்தான்னா இந்த நிகும்பனை அழிச்சு போடுவான் நமக்கு இவன் அழிக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிற போது இவன் போயி சேந்தான் இவனை பார்த்தவொன்னே எல்லாம் ஆகா உனக்கு நினைத்தேன் வந்தாய் நூறு வயது அப்படின்னு தூக்கி கொண்டாடுறாங்க எதுக்கு மகிழ்ச்சியில எப்படி சொல்றீங்கன்னு நிகும்பன்னு ஒரு ராட்சசன் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கிறான்ப்பான் அவன் சொன்னா நீங்க நினைக்கிற பழைய இந்திரத்யம் இல்லை நானே நான் வெங்கடாஜில வித்திட்டு போய் மோச்சம் கேட்டேன் இங்கே அனுப்பிச்சு நான் இனிமே ஆயுதங்களை தொடரதில்லைன்னு சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இப்போ பார்த்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்போ முனிவர்கள் சொன்னார்கள் ஏன்பா உன் சுயநலத்துக்காக உனக்கு மோட்சம் வேணுங்கிற சுயநலத்துக்காக எங்களுக்கு நீ உதவி பண்ண மாட்டியா உனக்கு கொஞ்சம் மோட்சம் பின்னால் வந்தா என்ன நாங்களாம் ரிஷிகள் அல்லவா நாங்களாம் வேதங்களை உனக்கு எடுத்து கொடுத்ததுனால தானே உனக்கு ஞானமே வந்தது சத்திரிய ஜென்மா எதுக்கு ஏற்பட்டது அசுரர்களையும் தீயர்களையும் ஒழித்து நல்லவர்களை காப்பதற்கென்று ஏற்பட்டது அப்படி இருக்கிற போது இந்த நேரத்தில் நான் சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னா அது உனக்கு தோஷம் அல்லவா நீ வரமாட்டாயா என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தோம் நீ வந்து விட்டாய் ஆனால் வந்து இப்படி சொல்லுகிறாயேன்னு புலம்பினார்கள் அப்போ அவன் என்ன பண்ணினா இந்த நாடகத்தை நடத்தினதே அந்த நரசிங்க பெருமாள் அவர்கிட்டயே போய் இந்த பிரச்சனையும் சொல்லுவோம் என்று நரசிங்கப்பெருமாள் விழுந்து அழுதான் என்ன சுவாமி எனக்கு இப்போதைக்கு மோச்சனம் இல்லையா இவங்க மறுபடி கத்தியை தூக்குன்றாங்களே அந்த யுத்தம் எப்படியும் முடியலாம் எனக்கு இந்த ஜென்ம எப்படித்தான் முடிய போகுதுன்னு அப்போ நரசிங்க பெருமாள் என்ன சொன்ன கவல்பட வேணாமாப்பா நீ எப்படி பக்குவப்பட்ட ஆத்மாவோ அதே மாதிரி இந்த முனிவர்களும் உயர்ந்த நிலை அடைந்தவர்கள் இவால்வ்டு சோல்ஸ் உன்னையும் நான் காப்பாற்றணும் இவர்களையும் நான் காப்பாற்றணும் அதனால இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் நானே என்று சொல்லே ஆஞ்சனேயான உடனே அனுமாரங்க தோண்டிட்டார் நான் இவன் கத்தி எடுக்கிறது இல்ல ஆயுதம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டான் நீ போய் அந்த நிகும்பனை கொன்றுவா அப்படின் நிகும்பனை கொன்றதுங்கிறது லேசான விஷயம் இல்லையே இந்த முனிவர்களுடைய சாபத்துக்கே கட்டுப்படாத சண்டை போடுறது அப்படி இருந்து ஆஞ்சநேயர் ராவணன் கிட்ட குத்து வாங்கி இருபது நிமிஷம் மயக்கம் போட்டு கிடந்தவர் ராமாயண காலத்திலேயே ஆனால வெற்றியும் தோல்வியும் ஒன்று போல இருக்கும் சொல்ல முடியாது அப்ப பெருமாள் சொன்னாதான் நீ சொல்ற ரைட்டு தான் அவன் லேசானவன் இல்ல அதனால் இன்னைக்கு உனக்கு என்னுடைய சங்கு சக்கரத்தை உனக்கு தருகிறேன் இந்த பாஞ்ச ஊதி சக்கரத்தாழ்வாரை பயன்படுத்தி அந்த நிகும்பனை அழிப்பாயாக அப்படின்னு ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்தார் அப்போ ஆஞ்சநேயர் வந்து பாஞ்ச ஊதி அந்த நாதத்தினாலே அந்த இராட்சசர்களை ஒட்டி சக்கரத்தை பிரயோகித்து அவர் வந்து நெகும்பனை அழித்தார் உடனே ரிஷிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்களாம் இந்த மாதிரி எங்கள் பிரச்சனையை தீர்த்து வச்சதுனால இந்த சோழிங்கபுரத்தில் நரசிங்க பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிரே ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதி அவர் சங்கு சக்கரத்தை ஏந்தியவராக இருக்க வேண்டும் வழக்கமாக பெருமாள் தான் சங்கு சக்கரத்தை ஏந்துவர் இப்போ தெய்வங்களில் எத்தனையோ தெய்வங்கள் சங்கு சக்கரத்தை ஏந்தி இருக்கின்றன ஆனால் அந்த சங்கு சக்கரம்லாம் வேற இப்போ பைரவர்கையிலேயும் சங்கு இருக்கு சக்கரம் இருக்கு ஆனால் அதெல்லாம் அதுக்கு பேரே வேற இது பாஞ்சஜன்யம் என்ற சங்கு சுதர்சன என்ற சக்கரம் இது பெருமாள் கையில் மட்டும்தான் இருக்கும் பெருமாழ்கையில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த சங்க சக்கரத்தை ஆஞ்சநேயர் ஏந்தி இருக்கிறார் அப்போ இந்த வீர சம்பவத்தின் நினைவாக அனுமனுக்கு இது ஒரு ஆனர் அப்போ ஆஞ்சநேயர் சொன்னாராம் திரும்ப திரும்ப சுவாமி எனக்கு பிடிக்காத வேலையே நீங்கள் செய்கிறீங்க ராமாயண காலத்தில் என்னமோ ராமராமண யுத்தத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி உடனே நீ தானே அடுத்த பிரம்மாண்டிங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு பதவி புகழ் பேரு ஒன்னும் வேண்டியது இல்லை நான் உங்க கூடவே வந்து வைகுண்டம் வர வேண்டியது ஆனால் ராமாயணத்தின் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட்னால இங்கே உட்காந்து ராமாயணம் படிக்கிறேன்னு சொன்னேன் திரும்ப திரும்ப எனக்கு போஸ்டிங் கொடுத்துட்டே இருக்கீங்களா என்னத்துக்கு அப்படின்னு அது இல்லப்பா வந்து பக்தர்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் நீ இப்படிதான் இருக்கணும்ட அப்ப அனுமார் என்ன பண்ணாரா இரண்டு கரங்கள் சங்கு சக்கரத்துக்கு என்றும் இரண்டு கரங்கள் புதிதாக உற்பத்தி பண்ணி ஒரு கரத்துல ஜபமாலைய வச்சு ஜபம் இந்த கையில ஜபமால இந்த கையில எத்தனை மாலை ஓடிக்குங்கிற எண்ணிக்கை என்றார் அந்த மாதிரி நீங்க சோழிங்கபுரத்துல சிறிய மலையில போய் பாத்தீங்கன்னா எண்ணிக்கையும் ஆஞ்சநேயரானவர் ஒரு கையில ஜபசங்கே ஜபசங்கேனா அந்த ஜபத்தின் எண்ணிக்கை சங்கியான எண்ணிக்கை அந்த மாதிரி விரல் என்ற மாதிரியும் ஒரு கையில ஜபமாலை உள்ளவராகவும் ஒருகையில சங்க உள்ளவராகவும் ஒரு கைகையில் சக்கரம் உள்ளவராகவும் காட்சியளிக்கிறார் இந்த மாதிரி நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது இந்த புராணத்தினுடைய பின்னணி இதில் இந்த சம்பவம் நடந்தது என்னைக்கிடான் இந்திரத்தியம்னன் போய் புலம்புனது கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை இந்த சம்ஹாரம் நடந்தது கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அதனாலே சோழிங்கியபுரத்துக்கு கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை போனால் ஆஞ்சநேயரும் நரசிங்கபெருமாளும் விசேஷமாக அருள் செய்வார்கள் என்று அன்று முதல் என்று வரை ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது அதில் தான் இந்திரஜிம்முன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் பொசுக்குவதற்கு இந்த நரசிம்ம அவதாரம்தான் சரிப்படும் அதனாலே நீ சோழங்கபுரத்துக்கு வா என்று சொல்லி கூப்பிட்ட இந்த சூரிய நாராயணனும் இந்த நரசிம்ம பெருமாளுடைய அம்சம் நீ ஆதித்யதயம் படிக்கிற போது அதில் ஒரு சுலோகம் வரும் எப்படி வரும்னா நரசிம்மராய் தோன்றியவரும் நீரே நன்றி கொன்றவரை எரித்து அழிப்பவரும் நீரே அப்படின்னு ஆதித்ய நாராயணனை பத்தி ஸ்லோகம் வரும் நரசிங்க பெருமாள் எப்படி அக்னி ஸ்வரூபமா இருந்தாரோ அதே மாதிரிதான் சூரிய நாராயணன் அக்னி ஸ்வரூபமா இருக்கிறார் அகநாசனம் அகம்ன பாவங்களை எல்லாம் எரித்து பொசுக்குபவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணுகிறவர் இந்த பாவத்தை பொசுக்கிறது வந்து ரத்தனங்கள் செய்யுமா ரத்தனங்கள் ஒலியுள்ளவனா இருக்குன்னு சொல்றாங்களே ரத்தனங்கள் பாவத்தை போக்காதே சந்திரனுடைய வெளிச்சத்துல படுத்திருந்தா எல்லாருக்கும் பாவம் போயிடுதா அப்படி பார்த்தா ஒரு கல்யாணம் போய் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேனா இன்னைக்குதான் அந்த ராத்திரி அதனால தேன் நிலவு அப்படின்னு சொல்றாங்க ஓஹோ இதுதான் அர்த்தமா அப்படின்னு நான் நினைச்சேன் உலகத்துல எந்த நாட்டுல தேன் நிலவு இருக்கு தெரியல அந்த நாட்டு கட்டாயமா போகணும் அப்படி நினைச்சிக்கிட்டு இருந்தேன் தேனா சுட்டும் போடு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் மனிதனுடைய மடத்தனங்கள் பாலியத்தில் எத்தனையோ விதம் அது மாதிரி இங்கே நில வெளிச்சத்தில் படுக்கிறதுனால ஒரு மனுஷனுடைய பாவமெல்லாம் போயிடுதா போறதில்லை ஆனால் சூரியனுடைய கதிர்கள் பட்டால் அவன் சூரியன் நம்பிக்கை இல்லாதவனா இருந்தாலும் கூட வஸ்து சுபாவத்தினாலே பொருட்பெற்றினாலே அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதனால சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வீட்டை கட்டுங்க கோயிலை கட்டுங்க எல்லா இடத்தையும் கேட்பாரு இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஏகப்பட்ட கோவில்களில் வருஷத்துல சில சில நாட்கள்ல சூரிய ஒளிச்சும் கர்ப்ப கிரகத்தில் படுற மாதிரி வச்சிருக்கிறாங்க இப்போ சிதம்பரம் பக்கத்தில் பரங்கிப்பேட்டை இருக்கு அங்கே இருந்தேன் அங்கே அகரம்னு ஒரு இடம் பரங்கிப்பேட்டையினுடைய ஒரு பகுதி அகரம் அகரம்ங்கிறது என்னன்னா அகரஹாரம்ங்கிறது தான் அகரம்னு சுருங்கி இருக்கு நீங்கள் எந்த ஊரில் அகரம்னு பார்த்தீங்கன்னாலும் பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம் கோவிலுக்கு கைங்கரியம் பண்றாங்களே அவளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் ஒரு கிராமத்தில் அகரம் என்று அழைக்கப்படும் இந்த அகரம்ங்கிற வார்த்தை பல ஊர்களில் பார்க்கலாம் அந்த அகர அகரத்துல ஜலகண்டேஸ்வரர் கோயில் ஒரு கோயில் இருக்கு இப்பவும் இருக்கு அந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில கரெக்டா சித்திர மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து சித்திர மாசம் ஏழாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வருஷ பிறப்பும் முதல் வாரம் ஏழு நாடுகளும் அங்க சிவலிங்கத்தின் மேல சூரிய ஒளிப்படுது ஒரு குறிப்பிட்ட நாள்ல சூரிய ஒளிப்படுற கோவில்களை தேடி சில பேர் வடக்க போறாங்க சில பேர் தேக்க போறாங்க எங்கெங்கோ வளைகிறாங்க நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு கோவில் விடுனா நான் சொல்றேன் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் தான் அதுவும் புராண பிரசித்தி பெற்றது அப்படி இந்த சூரியனுடைய ஒளி கொஞ்சமாவது வீட்டுக்குள்ளே படணும் கிணறு தோண்டும் போது குறிப்பாக கிணத்து தண்ணீரில் சூரிய ஒளிச்சம் படணும் அப்போ தான் அந்த தண்ணி வந்து சுத்தம் இந்த காலத்தில் இருந்து நான் பண்ணுறாங்க மோட்ரு போனா பேருவழின்னு கிணத்துல சரிபாதியில் ஒரு மோட்ரை வச்சு இந்த மோட்ரு கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி கிணத்து டைட்டாக மூடிடுறாங்க இப்போ அந்த தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்க அது வந்து சுத்தமில்லை கிணத்துல வந்து சூரிய கதிர்கள் பட்டாதான் அது சாஸ்திரோக்தமும் கூட ஆரோக்கியமும் கூட சில பேர் கவலைப்படுறாங்க ஐயோ கான்கிரீட் போட்டு மூடிட்டமே இப்போ இடிக்க சொல்றாங்க இந்த மனுஷன் அப்படின்னு வேண்டாம் ஒரு சிறு தொலை சூரியனுடைய வெளிச்சம் ஒரு காலன அளவு உள்ள போடுற அளவுக்கு கவலை நீக்க போட்டோம் சில பேர் என்ன பண்றாங்க கிரில் போட்டுடுறாங்க கிரில்னா சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கவசம் அப்படியாவது போட்டுடலாம் இல்லை ஜாலி ஒர்க்கு சிமெண்ட் கான்கிரீட் பிளேட் இருக்குல்ல அது கூட போடலாம் சுத்தமாக கிணத்து நட தண்ணியில சூரிய வெளிச்சம் படலைன்னா அது பரம தாமசம் கிருமிகளை வளர்க்கும் நோய் உருவோம் அதனால வந்து அது நல்லதில்லை அத இங்க அகநாசனம் பாவங்களை போக்கக்கூடியது அடுத்தது ஆஹ்லாதி மகிழ்ச்சின்னு அர்த்தம் இதுலதான் பிரகலாதன் இரணியனுக்கு மகன் பிறந்தானே அவனுக்கு அவன் பிரகலாதன் பேர் வச்சான் அப்படின்னு சொன்ன ஹிளன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சியாய் வாழட்டும் இவன் அப்படின்னு சொல்லி பிரகலாதன் பேர் வச்சான் இவன் எனக்கு மகிழ்ச்சியை தரட்டும் என்று பிரகலாதான் விரும்புறாங்க இளங்காதல்கள் விரும்பலாம் அதுவும் கொஞ்ச நேரம் விரும்பலாம் வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் உலகம் போறா இருட்டு தான் சொன்னா யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க தென்னாப்பிரிக்காவில சில காடுகள் இருக்கின்றனவா அந்த மரங்கள்லாம் எவ்வளவு அடர்த்தியா ஒன்றோடு ஒன்று கிளைகள் கோர்த்து இருக்குதுன்னா சூரிய வெளிச்சமே உள்ளே விடாது ராத்திரிக்கும் பகல்லையும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது அவங்களெலாம் சூரிய வெளிச்சத்தை அவ்வளோ விரும்புகிறார்கள் வெளிச்சத்தை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நீங்கள் மேல்நாடுகளை பார்த்தீங்கன்னா சன் பாத் எடுக்கிறான் ஏன்னா அவன் பணியிலேயே இருந்து இருந்து சூரிய வெளிச்சத்தில் வெறும் ஜட்டி போட்டுட்டு உக்காந்தா அதுக்கு பேர் சன் பாத் அப்படிங்கிறான் ஆனால் மூணு பாத் எடுக்கிறதாக உலகெங்கும் நம்ம கேள்விப்படல இந்த சன் பாத் வந்து உடம்புக்கு என்ன தருதுன்னா அந்த பனியிலேயே இருக்கிறதுனால உடம்பு தோல் ஒரு மாதிரி சீல் வாழ்ற மாதிரி ஆயிடுது இப்போ குளிர் பிரதேசங்கள் என்ன பண்றான் உள்ளுக்குள்ள ஹீட்ரு மிஷினை பண்ணிடுறான் இப்ப நம்ம ஏசி மிஷின் பிக்ஸ் பண்ற மாதிரி ஹீட்ரு மிஷின் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அது இல்லைன்னா வாழவே முடியாது இப்ப என்னுடைய சகல அமெரிக்காவில் இருக்கிற அவர் சொல்லுவாரு இருந்து கிளம்பி காருக்குள்ள நுழைகிறதுக்குள்ள பதினஞ்சு அடி தூரம் நாங்கள் நடக்கிறதுக்குள்ள நாங்கள் படுற பாடு கட்ட கட்ட கட்ட கடன் நிரம்பெலாம் ஆடுது மூளைக்குள்ளே போகுது குழுதுங்கிற காருக்குள்ள ஹீட்டர் ஒரு ஆள் வேகமாக உள்ளே ஓடி போய் காருக்குதை திறந்து ஹீட்டர் மிஷின் ஆன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நாங்கள் கெடு கெடுக்குன்னு ஓடினு உள்ளே உட்காந்துக்குவோம் அந்த பதினஞ்சு அடி தூரம் எங்களால் தாண்ட முடியலை அவ்வளவு குளிர்ச்சி கொதிக்க வைத்த சுடுநீரை ஆகாயத்தில் விட்டறிந்தால் அது பனிக்கட்டியாக மாறி உங்கள் கைக்கு வருகிறது சும்மா ஒரு டம்ளல் தண்ணியை ஹாட் வாட்டர் தூக்கி எரிஞ்சிங்கன்னா அது திரும்பி அவங்க கைக்கு வரும்போது பனிக்கட்டியாக வருதா எவ்வளவு குளுருன்னு பார்த்துக்கோங்க அவங்களுக்கு தெரியும் சூரியனுடைய அருமை என்னென்னு நாம நாமெல்லாம் வெந்து போயிருக்கிறோமா ஏற்கனவே செகப்பா இருக்கிறவன் போறான் கருப்பா இருக்கிறான் அதனால நமக்கு சூரியனுடைய மகிமே நான் சாகுறான் இவர் நினைக்கிறோம் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு போய் சொல்லணும் அருமை என்னன்னு ஆமாங்க சன் பாத் எடுக்கணுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த சூரியன் என்ன தர்றான் ஆஹ்லாத மகிழ்ச்சி தருகிறான் அதாவது சூரியனுடைய பிரகாசமானது உள்ளத்திலே மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது காலையில உதிக்கும் சூரியனை பாருங்கள் இருள் நீங்குகிறது பறவைகள் பறக்கின்றன கிளைகள் அசைகின்றன சகலவிதமான பறவை ஒலிகள் ஆடு மாடு கத்துறது பால்கான ஆரன் அடிக்கிறது இதெல்லாம் கேட்கிற போது நமக்கு தூக்கம் விலகி ஒரு புது நாள் தொடங்கிவிட்டது என்ற ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது கிராம பக்கங்களில் இதை பார்க்கலாம் கிராமத்தில் ராத்திரி பூரா இருட்டில் முடங்கி கிடக்கிறவன் அதிகாலையில் சூரியன் உதிச்ச உடனே லைஃப் ஸ்டார்ட்ஸ் வாழ்க்கை தொடங்குகிறது அப்போ உறங்கி கிடக்கிறவர்களுக்கு ஒரு உற்சாகமும் முடங்கி கிடக்கிறவர்களுக்கு ஒரு சுசுறுப்பும் இந்த சூரியன் தருகிறார் அப்போ அவன் மகிழ்ச்சியை தரான் அதான் ஆஹ்லாதங்கிறான் அப்போ அது சூரியனை பார்த்து நீங்கள் இடம் முறையீடுகள் இந்த சூரிய கிரகணத்துக்கு நான் ஒன்று கேட்டேன் அடுத்த சூரிய கிரகணத்துக்குள்ள இது நடக்கணும் அப்படின்னு சவால் வைக்கிற பாட்டிமார்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி சூரியனோடு சல்லாபிக்கிற பேசுகிற உறவு கொள்ளக்கூடிய பக்தர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள் இந்த காஞ்சிபுரம் வந்தவாசி ரோட்டில் ஹைவேஸில் கூழமந்தல்னு ஒரு கிராமம் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டு கொளக்கரையிலே ஒரு பனிரெண்டடி பெருமாளை கண்டெடுத்தாங்க எட்டடி பிராட்டிமார்களும் பனிரெண்டடி உயர பெருமாளும் கண்டெடுத்தார்கள் அப்போ அகழ்வாராய்ச்சி துறையினரெல்லாம் அதை வந்து ரிசர்ச் பண்ணாங்க அதிலிருந்து எழுத்துக்கள் பார்த்தா நிறைய கல்வெட்டுகளும் கிடைத்தன அந்த பெருமாளுக்கு என்ன பேர் எழுதியிருக்கிறாங்கன்னா பேசும் பெருமாள் அந்த பெருமாளுக்கு பேசும் பெருமாள்னு பேர் இதை வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த பெருமாளால் நிறைய நன்மைகள் அடைந்ததாகவும் எத்தனையோ கட்டங்களில் அவனுக்கு பிரத்யட்சமாக பேசி உதவி செய்ததாகவும் கல்வெட்டில் காணப்படுகிறது ஏராளமாக புற்காசுகளை செலவு பண்ணி அந்த பெருமாளை ஒரு காலத்தில் வழிபட்டு இருந்திருக்கிறான் முகலாயருடைய படையெடுப்பினாலே இந்த கோவில் சிதைந்தது விக்கிரகம் உள்ள போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் பிரதிஷ்டை பண்ணி கோவில்லாம் கட்டி முடிச்சு இப்போ சம்பரோஷம்லாம் ஆகி போச்சு அதுக்கப்புறம் இங்கிருந்து போன சில பக்தர்கள் பெருமாள்கிட்ட ஒரு டைலாக் விட்டிருக்காங்க என்னடா உனக்கு பேசும் பெருமாள்னு பேர் இருக்குது அது நிஜமா இல்லை பொய்யா என் விஷயத்துல காட்டு அப்படின்னு போறவன்லாம் சவால் வைக்க வேண்டியது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அவர் ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள் என்று பக்தர்கள் உணர்ந்து விட்டார்கள் நிறைய பேருக்கு கேட்டது கிடைக்கும் என்றாகி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோல மந்தலுக்குன்னு தனி பசு விட்டான் எப்ப பார்த்தாலும் கூட்டம் சதா சர்வகாலமும் ஒவ்வொரு திருவோணத்துக்கும் உற்சவம் தான் இப்போ மற்ற பெருமாள் கோவிலில் எவ்வளோ உற்சவம் நடக்குதோ அதே மாதிரி அங்கே புரொட்டாசியம் மாறுகளில் அங்கே நுழைய முடியலன்றான் அவ்வளோ பேசும் பெருமாளாக இருக்கிறாரு பேசும் பெருமாள்னா இப்போ வந்து பெருமாள் விக்கிரகத்தில் பேசுறாருனா எதிர் இருக்கிற அத்தனை பேர் காதலையும் கேட்கற மாதிரி பேசணும்னு எதிர்பார்க்க கூடாது அது ஒரு காலம் இருந்தது அது எப்ப எல்லாருமே யோக்கியமானு மனசனாக இருந்தப்போ பெருமாள் எல்லார் காதலையும் விழுகிற மாதிரி பேசுறாரு இப்போ எப்படின்னா பெருமாள் வந்து இவன் தகுதி உள்ளவன் இவங்கிட்ட நம்ம பேசலான்னு நினைச்சாருன்னா அவன் காதுக்கு மட்டும்தான் கேட்கும் மற்றவங்க அதுக்கு ஒண்ணுமே கேட்காது அது எப்படின்னு பேய் விசேசம் கூட சில பேர் பிடிச்சிக்கிச்சுன்னா அவங்க அதுக்கு மட்டும் சத்தம் கேட்கும் மற்றவங்க அதுக்கு சத்தம் கேட்காது அது மாதிரி பெருமாள் வந்து சிலருக்கு மட்டும் பேசுவார் அப்படி இந்த சூரியனை பத்தி சொல்ற மகிழ்ச்சியை தரக்கூடியவன் மனசு ரொம்ப அழுத்தத்தினாலே வருத்தப்படுகிறவர்களுக்கு அவன் மிகுந்த ஆனந்தத்தை தரக்கூடியவன் சூரியனை பார்த்தால் போதும் மகிழ்ச்சி என்று ஆகலாதி அடுத்தது விருஷ்டி விருஷ்டினா மழை அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு ரெண்டு சொல்லுவாங்க அதிவிருஷ்டினா தேவைக்கு மேல மழை பெய்கிறது அனாவிருஷ்டினா மழையின்மை இது ரெண்டுமே மனுஷனுக்கு கஷ்டம் இது ரெண்டும் நடக்காம நார்மலா எந்த காலத்துல எங்க எவ்வளவு மழை பெய்யணுமோ அங்க பெஞ்சா அதுதான் அந்த விருஷ்டியை இவன் தருகிறான் எப்படி தருகிறான் சூரியன் ஆற்று நீரை கடல் நீரை ஆவியாக்கி மேகமாக்கி மழையில்லாத இடத்திலே மழையாக பொழிகிறான் இந்த மழை பொழியும் விஷயத்தை சந்திரன் செய்வானா ரத்தனம் செய்யுமா நெருப்பு செய்யுமா செய்யாது இது மூன்றுமே செய்யாது அப்போ அக்னிக்கும் இரத்தனங்களுக்கும் சந்திரனுக்கும் இல்லாத பெருமை என்னானா பாவங்களை பொசுக்குதல் மனக்கவலையை போக்கி மகிழ்ச்சியை தருதல் மழை அது எப்படினா ஆஷு ஆஷு அப்படின்னு சொன்ன உடனே அர்த்தம் இந்த கவிகளில் நாலு வகையான கவிதை இருக்கிறாங்க மதுரகவி சித்திரகவி விஸ்தார கவி ஆசுகவின்னு ஒரு கவி ஆசூன்னா உடனே அர்த்தம் ஆசுகவினா யாருக்கு ஆசுகவின்னு பேருன ஒரு தலைப்பு கொடுத்தா உடனே கவி எழுதுவாங்க எதுகமோனே யார் யாப்புலக்கடன் தவறாமல் எழுதுவாங்க சினிமா பாட்டு இல்லை இலக்கணப்படி யாப்புலக்கணப்படி வெண்பாவா கலிப்பாவா விருத்தப்பாவா ஆசிரியப்பாவா இப்போ ஆழ்வாரத்த நான் வைகாசி விசாரத்துக்கு சொற்பொழிவுக்கு போயிருந்தேன்ல அப்போ அங்கே ஒரு ஆசுகவி வந்திருக்கிறாரு அவரு நான் பேசிக்கிட்டு இருந்தபோது விடாம எழுதிக்கிட்டு இருந்தாரு எனக்கு கூட சந்தேகமாயி போச்சு ஒரு பிரெஸ் ரிப்போர்ட்ரு போல் இருக்கு இவ்வளவுமா நாளைக்கு பேப்பர்ல போட போறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறேன் அல்லது ஒரு நோட்ஸ் எடுக்கிறாரா அப்படி நோட்ஸ் எடுக்கிறதா வச்சுக்கிட்டா கூட ஒண்ணு விடாம எடுக்கிறாரு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் எடுக்கிறாரே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசியில் உபன்யாசம் முடிஞ்ச பிறகு அறிவிப்பாளர் சொல்றாரு உங்க எதிரில் உக்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாரு அவர் ஒரு ஆசு கவிங்க உங்களை பத்தி கவி எழுதியிருக்கிறாரு அதத்தான் உட்காந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லி ஐயா ஆசு கவி வாங்க உங்க கவியை படிச்சு காட்டுங்க அவரு படிக்கிறாரு இம்மாநிலத்துக்கு இருபது நிமிடம் என்னை பத்தி அப்ப எப்படினா அது தேமாங்காய் புளிமாங்காய் தவறாம அந்த விருத்தம் எப்படி இருக்கணுமோ ஆசிரியர் விரத்தப்படி கரெக்டா பாடியிருக்கிறார் ஏறக்குறைய ஒரு நூறு பேர் எழுதிப்டர் அது எப்படி முடியாதுன்னா ஆசுனா உடனே அது ஒரு வரப்பிரசாதம் எல்லாருக்கும் வராது சில பேரு ஒரு நாலு வரி பாட்டு எழுதுறதுக்கு நாற்பத்தெட்டு கோயில் பேப்பரை கிழிச்சு கிழிச்சு கசக்கி கசக்கி போட்டு பேனா மைய சட்டையெல்லாம் ஆக்கி கையெல்லாம் ஆக்கி பேப்பரெல்லாம் கிழிச்சு உட்காந்துருப்பான் அவனுக்கு வந்து அது தூசு கவி அவனுக்கு கவிய வரல அர்த்தம் ஆசு என்றால் உடனே என்ற அர்த்தம் சூரிய நாராயணனை வழிபட்ட உடனே ஆசுக்கு உங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஆனந்தமும் பாவம் நீங்குதலும் மழையும் கிடைக்கிறதுங்கிறத அதை சொல்றார் தத் அது மூன்று உலகங்களுக்கும் ஆபரணமாக இருக்கிறோம் மகிழ்ச்சியை கொடுத்து மழையை பொழிவிக்கிறானோ தத் அந்த சூரியன் ஒவ்வொன்னு வந்து உங்களுக்குங்கிறத விடாம சொல்ற நான் வேற யாருக்கோ சொல்லல உங்களுக்கு தான் சொல்றேன் அப்படிங்கிறார் ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு ஒரு குணம் என்னன்னா ஒருத்தர் ஏதாவது நம்மளை பார்த்து பேசினாங்கன்னா பரபரம மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க யாருக்கும் இவன் தலை விதி பின்னாத்தின் நமக்கு என்ன அப்படின்னு அதுக்குதான் ஊட வக உங்களுக்கு தான் சொல்றேன்னு ஆனது அந்த கிராமத்து பொம்பளைங்க பேசும்போது அட ஒண்ணா அப்படிம்பாங்க அது எதுக்குடானா கவனத்தை இருக்கிறதுக்கு அது மாதிரி உங்களுக்கு இப்ப காட் பி வித்யூ கடவுள் உங்களுக்கு அருள் செய்வாராக அப்படின்றோம் இல்லையா அந்த காட் பி வித்யூங்கிறது தான் சுருங்கி குட் பைன்னு ஆனது இந்த காலத்துல குட் பைன்னு சொல்றமே இங்கிலீஷ் டிக்சனரி போய் எடுத்து பாருங்க பிஒ பை பைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் ரூட் ஆஃப் தி வேர்டு god be with you அப்படிங்கிறது காலத்துல சுருங்கி குட் பை நா என்னன்னா ஷேக்ஸ்பியர் நாடகம் எழுதிக்கிற காலத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்தான் இங்கிலாந்துல என்ன சட்டம் அப்படின்னா கடவுளுடைய பெயரை அனாவசியமா நாடகங்களை எடுக்கக்கூடாது ஏன்னா நாடகங்கள்லாம் அந்த காலத்துல வந்து நாடக நடிகர்கள் ஒரு மாதிரி சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள் கூத்தாடிகள்னு சொல்லுவாங்க நீங்க எதுக்கு அனாவசியமா வந்து ஐ ஸ்பேர் அப்பான் காட் பை காட்ஸ் உன்ஸ் இப்பெல்லாம் பேசுவாங்க இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்துருந்தான் அந்த சட்டத்தின்படி காடுங்கிற வார்த்தையை நாடகங்களில் யூஸ் பண்ணக்கூடாது அதனால என்ன பண்ணாங்க பை காட்ஸ் உன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சுருக்கி ஜவுன்ஸ் அப்படிமா அது மாதிரி காட் பி விங்கிறத குட் பை அப்படிமா அப்படிதான் சொல்லலாம் அதனால காட் பி வி கடவுள் உங்களோடு இருப்பாராக அப்படிங்கறத குட் பைன்னு சொன்னோம் அதுதான் இப்ப வந்து பழக்கத்துல வந்துருச்சு இப்ப ஒருத்தர் ஒருத்தர் குட் பை அப்படிங்கிறமே அதுக்கு அர்த்தம் என்னதான் சொல்ல போனா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது குட் பைன்னு சொன்னா நீ நாத்திகனே இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்றேன் அப்புறம் காட் பி விற அப்படின்னு சொல்லுவா அது மாதிரி வாக உங்களுக்கு அவர் அருள்வாராக பாகுல்ய பாகுல்யனா நிறைய பகுலம்ங்கிற வார்த்தை இப்ப மலையாளத்துல எல்லாம் வந்தது அதிகம் பாகுல்ய மிக அதிகமாகக உியகங்கள விளைவுகள்னம்னா உற்பத்தி மங்களமான விளைவுகள் நல்லது நடக்கணும் ஒரு சம்பவம் வந்து ஒண்ணு நினைச்சு செஞ்சு அது தீமையா முடியக்கூடாதுல்ல அதனால விளைவுகள் வரட்டும் சூரிய பக்தினால் உங்களுக்கு விளைவுகள் வரட்டும் அது நல்ல விளைவுகளாக இருக்கட்டும்ங்க அதான் ஒரு கால தேவதை முன்பு இறந்து போன மூவருடைய ஆத்மாக்கள் நிறுத்தப்பட்டன நீங்க மூணு பேரும் ஒரே சமயத்துல செத்ததாக சொல்றான ஆமா எப்படி செத்தீங்க உங்க உங்க கதைய சொல்லுங்கன்றான் ஒருதான் சொல்றான் நான் ரொம்ப உயரமான ஒரு கட்டிடத்துல குடியிருக்கிறேங்க அதுல நான் வந்து இருபத்தஞ்சாவது மாடியில குடியிருக்கிறேன் ஒரு தடவை நான் வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உள்ள ஒரு ஆம்பளை குரலும் என் மனைவி குரலும் கேட்டது என் மனைவி கொஞ்சம் ஒழுக்கம் சரியில்லாதவன் அவன் யாராவன் அந்த கள்ளக்கணவன்னு கண்டுபிடிச்சிருந்தோன்ட்டு உடனே கதவை தட்டினா அவள் உடனே கதவை திறக்கலை கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் திறந்தாள் வேகமாக உள்ளே ஓடி போய் அங்கே எங்கே பார்த்தேன் கட்ல கடியில் பார்த்தேன் பீரோவுக்கு பின்னால் பார்த்தேன் டாய்லெட்டில் பார்த்தேன் ஆள காணான் அந்த இருந்த பால்கனியில் போய் பார்த்தா என்னுடைய பால்கனியினுடைய கைப்பிடி சவரை பிடிச்சிட்டு ஒருத்தன் தொங்கிக்கிட்டு ஓஹோ இவன் தானா பாராவனை என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பக்கத்தில் இருந்த ஃப்ரிட்ஜு ஆளுகிற ஃப்ரிட்ஜ் அந்த ஃப்ரிட்ஜ் அப்படியே கஷ்டப்பட்டு நகர்த்தி கொண்டாந்து அவன் மேலே போட்டேன் உடனே அவன் கீழே விழுந்து நசிங்கி சேர்த்து போனான் இந்த ஃபிரிட்ஜை வந்து அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜை அந்த ஆவேசமாக நகர்த்தினதில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் சேர்த்து போயிட்டேன் அப்படி நான் இங்கே வந்தேன் அப்படின்னா சரி உங்கள் இது நம்பர் டூ நீ என்னடா நான் தான் அந்த பால்கனியில் தொங்கிக்கிட்டு இருந்தவன் என்ன செய்தின்னா இவர் இருபத்தஞ்சாவது மாடியில் கூடியிருக்கிறாரா நான் இவருக்கு மேலே இருபத்தாறாவது மாடியில் கூடியிருக்கிறேங்க நான் பால்கனியில் வந்து துணிக்காயை போட்டுக்கிட்டு இருந்தேன் கால் வலிக்கு விட்டுருச்சு அப்படி கரெக்டாக வந்து விழுந்தேன் இது ஒரு பால்கனி பிடிச்சி யாராவது என்னை காப்பாற்றுவாங்க நினைச்சா இந்த ஆள் ஃப்ரிட்ஜை கொண்டாந்த என் போட்டு கொண்டுட்டான் அப்படி தான் நான் வந்தேன் அப்படின்னா சரி இது ஓங்கதையா சரி நம்பர் த்ரீ நீ யாரா என்ன நான் தான் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னா ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த கடலக்கணவன் அவன்தான் அங்கேருந்து இருபத்தஞ்சி மாடியிலேருந்து போட்டால் நான் என்னங்க ஆவன் சேர்த்து போனேன்னு அப்போ ஒரே சம்பவத்தினாலே மூன்று விதமான தாக்கங்கள் அனாவசியமா செத்தவன் அவனவன் மூன்று விளைவுகளுமே தேவையில்லாத விளைவுகள் தீய விளைவுகள் இப்படி நடக்க கூடாது ஒரு சங்கிலி தொடராக ஒரு சம்பவம் நடத்துக்குமான அதை தொடுத்து அதை தொடுத்து அதை தொடுத்து நல்லதான் நடக்கணும் ஒரு கல்யாணம் ஆச்சு உடனடியாக எனக்கு ஒரு பிஸ்னஸ் கிடைச்சது அந்த பிஸ்னஸ் நல்லா நடந்தது எனக்கு லாபம் கிடைச்சது ஒரு குழந்த பிறந்தது ஒரு கார் வாங்கின அப்படி ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு நடக்கணும் அதை தான் அவர் சொல்றார் உட்பாத்திய அதிக நல்ல விளைவுகள் உற்பத்திய காரிய அதிக அந்த நல்ல காரியங்கள் நிறைய நடக்கணும் ஒன்று ரெண்டு நடந்தால் பிரயோஜனம் இல்லை தரம்ங்கிறது கம்பரட்டிவ் டிகிரி அதிக தரம் மிக அதிகமாக நல்ல மங்களமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் அதாவது திருப்பதிக்கு போய் வந்தால் திருப்பம் நேரம்னு திருப்பதிக்கு போனதுனால எனக்கு கஷ்டம் வந்ததுன்னு இது யாரும் சொன்னலை இப்போ மற்ற பெருமாள் கோவிலையாவது அப்படி ஒரு அபகீர்த்தி இருக்கு மதுரையில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிற கூடல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் கும்பிட்டா வாழ்க்கையில் கஷ்டம் வரும்னு ஒரு அபகீர்த்தி மடத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனாலேயே அந்த கோவிலுக்கு ஜனம் போச்சு ஆனா நான் அந்த கோயிலுக்கு போனப்பறதான் எனக்கு நல்ல புண்ணம் முடிஞ்ச கல்யாணமே நடந்தது இதை பல பேர்கிட்ட சொல்றது சும்மா போங்க பயந்து சாப்பிடறாங்க யாரோ ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்க அந்த கோயிலுக்கு போனால் அவனுக்கு கஷ்டம் போற முடியும் அதெல்லாம் அது மாதிரி நிச்சயமா நல்லதுதான் நல்ல விளைவுகள் தான் நடக்க வேண்டும் அதிகமாக நடக்கட்டும் நம்ம பாண்டிச்சேரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் திருப்பதி ஏழுமலையானுடைய உருவத்தை நாணயத்திலே பதித்தவர்கள் முத முதன்னு உலகத்துல பதித்தவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் தான் இந்த பாண்டிச்சேரி ஆண்டான அவன் தான் திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய உருவத்தை தன் நாட்டின் ஆணையத்தில் பதிச்சு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் அதை பின்பற்றினார்கள் அவ்வளவு ஆண்டபோது வெங்கடாஜலபதியுடைய புகழை பார்த்து அவன் புரிந்து கொண்டு அதுல பல அதிகாரிகளுக்கு பெருமாளை கும்பிட்டுனால வாழ்க்கையில் நன்மைகள் வேற நடந்திருக்கு அவன் அந்த மதத்தில் இருந்துகிட்டே இந்த சாமிக்கு பக்தனா இருக்கிறான் இது வரலாற்றிலே ஆச்சரியப்படுத்த ஒரு உண்மையாக நிலவுகிறது அதிக அவதாத அவதாத் அப்படின்னா காக்கட்டும் உங்களுக்கு அது பாதுகாப்பு அளிக்கட்டும் ஏக்கம் ஏவா அர்க்க தேஜகா இப்போ மூன்று பொருள்களை பற்றி சொன்ன அந்த மூன்று பொருள் இல்லை ஒரே சூரியனாக ஒரு உருப்படியாக இருந்து கொண்டு அர்க்கஹ நான் அன்னைக்கே சொன்னேன் அர்க்கன்னா சூரியன் அர்க்கன் அப்படின்னு தமிழ விட சொல்லுவாங்க தேஜகா தேஜகா அப்படின்னு சொன்ன தேஜஸ் அதாவது உஷ்ணம் இந்த நாமக்கல்லுக்கு போனீங்கன்னா அங்கே நரசிங்க பெருமாள் கோவில் இருக்கு குடவரக் கோயில் அதாவது குகை தோண்டி உள்ளே இருக்கிற விக்கிரகம் அந்த கோவில் ஒரு அதிசயம் என்னென்ன அங்கிருக்கிற நரசிங்க பெருமாள் வீராசனத்திலே வீட்டிறந்த கோலமாய் காட்சியளிக்கிறார் அவர் இரணியனுடைய மார்பகத்தை பிழந்ததினாலே அவர் கையில் இரத்தக்கரை இருக்கிறது என்பதை இயற்கையாக காட்ட வேண்டும் என்று எண்ணி அந்த சிற்பி என்ன பண்ணியிருக்கிறான் அந்த விக்கிரகத்தை செதுக்கிற போது கருங்கல்லையே சில கல் வந்து சிவப்பு நீரோட்டம் உள்ள கல் இருக்கும் கருங்களுக்குள்ள நரம்புகள் இருக்கு கல் நரம்புகள் அந்த நரம்புகளில் சிவப்பு நீரோட்டம் இருக்கும் அந்த மாதிரி கல் அந்த நரசிங்க பெருமானுடைய கைக்கு வர்ற மாதிரி ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து செதுக்கி அந்த கை ரெண்டும் பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும் வெவரம் கைக்கு ஏதோ ரத்த சாயம் பூசியிருக்காங்க இருக்கு அல்லது குங்குமத்தை தடவி இருக்கிறாங்க போல் இருக்குன்னு நினைப்பாங்க அது இயற்கையிலேயே அந்த உருவம் வெட்டப்பட்ட போது அப்படி அமைஞ்சது இந்த மாதிரி சிற்பத்தை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது அது என்ன அந்த தேஜோமயமாக இரணியனை கிழித்து கொன்ற அந்த கோபம் குறையாமல் அப்படி ஆக்ரோஷமா இருக்கிற அந்த நிலைமையை காட்டுறதுக்காக அப்படி இருக்க அந்த கோயில் அது மாதிரி இந்த சூரியனுடைய கிரணங்கள் தேஜோமயமாக இப்பதான் இளஞ்சூரியனாக கிளம்புகிறான் இனிமேல் வந்து அதிகமான காரியங்களை செய்ய போகிறான் இப்ப ஒரு நாள் முழுக்க பிரயாணத்தை செய்துட்டு மாலையில களைச்சு ஒரு செயலற்ற சூரியன் இல்லை புதுசா ஃப்ரெஷ்ஷா உதைக்கிற சூரியன் அவன் தேஜோமயமாக உங்களுக்கு நன்மைகளை செய்யட்டும் அப்படிப்பட்டவன் அந்த அர்க்கன் அதாவது அர்க்கஹான ஒளிமயமானவன் சூரியனுடைய பெயர்ல ஒரு பேரு அந்த இவனுக்கு இணையான ஒரு அர்க்கன் ஒரு தேஜஸ்வி உலகத்துல யாரும் இல்லை அப்புறமேன் அப்புறமே என்ன சொன்னா ஈடிணை இல்லாதவன் நடத்தான் பெங்களூர்ல பெங்களூருக்கும் மைசூருக்கும் போகிற வழியில் தொட்டமல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது இன்னொரு மலூர் சிக்கமல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது சிக்கமல்லூர்னா சின்னமலூர்னு அர்த்தம் தொட்டமலூர்னா பெரியமலூர்னு அர்த்தம் அந்த தொட்டமலூரில் ஒரு ராமர் கோவில் இருக்கு அந்த ராமர் கோவிலுக்கு அப்புறமேய ராமர்னு பேர் அப்புறமேய்னா ஈடிணை இல்லாதவன் ஒப்பில்லாதவன் வர்ணிக்க முடியாதவன் அர்த்தம் அந்த ராமர் கோவிலில் என்ன விசேஷம்னா ரெண்டு விசேஷம் ஒன்று ஒவ்வொரு வருஷமும் உற்சவமும் நடக்கிற போது தேர் திருவிழா நடக்கிற போது இந்த கோவிலுக்கு கோவிலுடைய நீளம் எவ்வளவுன்னா ரொம்ப நீளமானது முன்னூத்தி ஒன்பது அடி நினைக்கிறேன் புறக்கதவுகளை தாண்டி பல நிலைகளை தாண்டி கருவறையில் இருக்கும் ராமருடைய முகத்திலே சூரியனுடைய ஒளிப்படுகிறார் சில கோவில்கள் பார்த்தீங்கன்னா கருவறைக்கும் வாசலுக்கும் தூரம் கம்மியா இருக்கும் அப்ப சூரிய ஒளி சீக்கிரப்படும் இது அப்படி இல்லை நெடுந்தூரம் தாண்டி வந்து கருவறையில் படுற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அது ஒண்ணு இன்னொன்னு அந்த கோவில்ல ஒரு கிருஷ்ணருடைய விக்கிரகம் கையில வெண்ணெய் ஏந்திய வண்ணம் வேதங்களை வெண்ணையாக்கி கையில் ஏந்தி இருக்கிற கண்ணன்னு அவனுக்கு பேர் அந்த சன்னிதில் என்ன விசேஷம்னா குழந்தை இல்லாதவர்கள் அந்த கண்ணனை சேமித்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் இதனால இப்படி ஒரு ராமர் கோயில நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு ராம அப்பிரமேன்னு பேர் ஈடினை இல்லாத வருணனைக்கு அப்பாற்பட்டவன் அப்பிரமே ஊமை இல்லாதவன் இருக்கும் இதன் தொடர்ச்சியை நாம அடுத்த புதன்களுமே பார்க்கலாம் இன்றைய உபயதாரர்களான வைஷாலுபதி திருமதி கே லட்சுமிபாய்யம்மேர் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுந்தரகாண்டம் வெள்ளிக்கிழமை ராமாயணத்தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லக்ஷ்மி சகசனம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்க்கிழமை சூரிய சகசனமும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சதர்த்துக்காக சந்திப்போம் ஜெய்